வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்றை நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு இத்தாலிய வானியல் அறிஞர் கலிலியோ கலிலி தனது முதலாவது தொலைநோக்கியை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பனங்காமும் பற்று மன்னன் பண்டார வன்னியன் விடத்தல் தீவை கைப்பற்ற எடுத்த முயற்சி மேஜர் வின்சென்ட் என்பவரால் முறியடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு உருகுவே நாடு பிரேசிலிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு பெல்ஜியம் புரட்சி ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கேப்டன் மேத்யூ வெப் என்பவர் ஆங்கில கால்வாயை நீந்தி கடந்த முதலாவது நபர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சீன தேசியவாதிகளின் குவாமிங் தாங் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலந்துக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில் ஆகஸ்ட் பதிமூன்றில் ஆரம்பித்த போர் சிம்படையினரின் தோல்வியுடன் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் இடம்பெற்ற பெரும் நிலநடுக்கத்தில் ஒன்பதாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது பாரிஸ் நகரம் நாசி ஜெர்மனியிடமிருந்து நட்பு நாடுகளால் விடுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்திலிருந்து பெலாரூஸ் பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றாம் ஆண்டு இன்று நடைமுறையில் உள்ள லினக்ஸ் இயங்குதளத்தின் முன்னோடியான லினஸ் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மும்பையில் இரண்டு கார் குண்டு வெடிப்புகளில் பேர் கொல்லப்பட்டனர் இதே போல இரண்டாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் இரண்டு வெவ்வேறு குண்டுவெடிப்பு நிகழ்வுகளில் முப்பது பேர் கொல்லப்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிரீஸ் நாட்டில் இடம்பெற்ற காட்டுத் தீயினால் ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வாயேஜர் இரண்டு விண்கலம் சனி கிரகத்துக்கு மிக அருகில் சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாயேஜர் இரண்டு விண்கலம் நெப்டியூன் கிரகத்துக்கு அருகில் சென்றது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு செல்லப்பா குமாரசுவாமி இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிருபானந்த வாரியார் சமய சொற்பொழிவாரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிட்டப்பா நடிகர் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் வரலட்சுமி தமிழ் திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் கே அர்ஜுனன் கேரள திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம் புனியானி இந்திய உயிர் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு விஜயகாந்த் தமிழக நடிகர் அரசியல்வாதி ஆயிரத்தி ஆண்டு துலீப் மென்டிஸ் இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி ஆண்டு எம் பன்னீர்செல்வம் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி ஆண்டு தஸ்லிமா நஸ்ரின் வங்காளதேச எழுத்தாளர் ஆயிரத்தி ஆண்டு அஸ்மின் அலி மலேசிய கணிதவியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நித்யஸ்ரீ மகாதேவன் கர்நாடக இசை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு மோனிகா தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆண்டு பாய் குருதாஸ் பஞ்சாபி கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜேம்ஸ் வாட் ஸ்காட்டிஷ் ஆங்கிலேய பொறியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆண்டு மைக்கேல் பாரடே ஆங்கிலேய இயற்பியலாளர் வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஃப்ரெட்ரிக் நீட்ஸே ஜெர்மன் மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹென்ரி பெக்கரல் நோபல் பரிசு பெற்ற பிரான்ஸ் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாசு செங்கல்வராய பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு எஸ் விக்கிரமசிங்க இலங்கை இடதுசாரி அரசியல்வாதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திராமலிங்கம் ஈழத்து கவிஞர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எட்வர்ட் கெனடி அமெரிக்க அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்க விண்வெளி வீரர் இந்நாளின் சிறப்புகள் உருகுவே விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே